அதிகம் ஓதுவார்கள் என்று நபிசல்ல அலேஹு செல்லம் அவர்களின் மனைவியான அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் என்பதுதான் அவர்களின் துவாவில் அதிகமாக இருந்தது என்று பதில் கூறினார்கள் திருமிதி மூன்று ஐந்து இரண்டு இரண்டு இது கூறுகிறார்கள் துவாவின் பொருள் இதயங்களை புரட்டுபவனே என் இதயத்தை உன் மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்துவாயா